அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து எஸ் மனுவேல் சில ஆண்டுகளுக்கு முன் இங்கிலாந்தில் ஒரு நிறுவனம் ஒரு போட்டி ஒன்றே வைத்தது வாட் இஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் வேர்ட் இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மிக சிறந்த வார்த்தை எது என்று சொல்லி அந்த வினாவுக்கு சரியான விடை எழுதுபவருக்கு ஆயிரம் பவுண்ட் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடை எழுதினர் சூரியன் பூமி சிலர் காட் மதர் லைஃப் என்று சொல்லி பல்வேறு விதமான விடைகளை எழுதினார்கள் ஆனால் ஜார்ஜ் பெர்னாட் என்பவர் டி ஹெச் ஏஎன் கே தேங்க்ஸ் என்று எழுதினார் ஆம் அவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது அது சிறந்த வார்த்தை என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டது அதே போலத்தான் பிரெஞ்சு நாட்டைச் மாவீரன் நெப்போலியன் ராணுவ கல்லூரி படித்துக் கொண்டிருந்தார் அங்கு வயதான பெண்மணி ஒருத்தி பழம் வெற்றுக் கொண்டிருந்தார் அவரிடம் நெப்போலியன் எப்போதும் பழம் வாங்குவார் பணம் இல்லை என்றாலும் கடனுக்கு வாங்கி அதை இரண்டு மூன்று நாளில் திருப்பி செலுத்தி விடுவார் ஒருமுறை அவர் கடனுக்கு வாங்கிய நேரம் ராணுவ கல்லூரியை விட்டு நெப்போலியன் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது கடனை திருப்பி செலுத்தாமலேயே அவர் சென்று விட்டார் இராணுவத்தில் உயர்ந்த பதவியில் சேர்ந்தார் மீண்டும் அதே ஊருக்கு திரும்பி வந்தார் அப்போதுதான் கடன் சொல்லிவிட்டு சென்றுவிட்ட அந்த வயதான பெண்மணியை காண சென்றார் அப்பெண்மணி வழக்கம் போல அதே இடத்தில் பழம் விற்று கொண்டிருந்தார் அங்கு சென்ற நெப்போலியன் அவரிடம் பழம் வாங்கினார் வாங்கியதற்கு அதிகமாகவே பணத்தை கொடுத்தார் பணத்தை வாங்கிய அந்த பெண்மணி திகைத்து போனார் என்ன பாட்டி என்னை அடையாளம் தெரியவில்லையா நண்தான் உங்களிடம் வழக்கமாக பழம் வாங்கிய நெப்போலியன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார் அன்று உங்களிடம் வாங்கிய பழத்திற்கு பணம் நான் கொடுக்கவில்லை இப்போது நான் சேர்த்து கொடுக்கிறேன் என்று அவர் நன்றியோடு கூட கூறினார் ஒருவேளை நன்றி என்பது இப்படியாக சொல்லப்படுகிறது நன்றி சொல்வது அடுத்தவர்களுக்கு திருப்தி எடு மட்டுமல்ல அது அவர்கள் தொடர்ந்து உற்சாகமாக பணியாற்று பணியாற்ற அளிக்கும் களமாக காணப்படுகின்றது நன்றி என்பது உதடுகளில் இருந்து குதிரிகிற இல்லை மாறாக உள்ளத்திலிருந்து குதிக்கிற உணர்வுகளில் தான் அடங்கியிருக்கிறது நாமும் பிறருடைய செயல்களில் நம்முடைய நன்றியை நாம் வெளிப்படுத்துவோம் நிச்சயமாக அந்த நட்பின் அடையாளம் நிச்சயம் தொடரும் நன்றி